அத்தியாயம் எண்பத்தி அத்தாரிக் விடிவெள்ளி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய பெயரால் வானத்தின் மீதும் தாரிக் மீதும் சத்தியமாக தாரிக் என்பது என்னவென உமக்கு எப்படி தெரியும் அது ஒளி வீசும் நட்சத்திரம் ஒவ்வொருவர் மீதும் கண்காணிப்பாளர் இல்லாமல் இல்லை மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை சிந்திக்கட்டும் குதித்து வெளிப்படும் நீரிலிருந்து படைக்கப்பட்டான் தண்டிற்கும் முன்பகுதிக்கும் இடையிலிருந்து வெளிப்படுகிறது இவனை மீட்பதற்கு அவன் ஆற்றல் உடையவன் அந்நாளில் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் அவனுக்கு எந்த வலிமையும் இருக்காது எந்த உதவியாளரும் இருக்க மாட்டார்கள் திருப்பித்தரும் வானத்தின் மீது சத்தியமாக பிளக்கும் பூமியின் மீது சத்தியமாக இது தெளிவான கூற்றாகும் இது கேலிக்குரியதல்ல அவர்கள் கடும் சூழ்ச்சி செய்கின்றனர் நானும் கடும் சூழ்ச்சி செய்கிறேன் எனவே என்னை மறுப்போருக்கு அவகாசம் அளிப்பீராக சொற்ப அவகாசம் அளிப்பீராக